நாராயணி மகோபனிஷத் பண்ணத்தக்கது கேள்வி வந்தது காரணம் எல்லாம் சிரஷ்டித்து ரஷித்து லயமடைய செய்கிறதோ அதை தியானம் பண்ணணும் அதுதான் உபாசியம் அப்படின்னு சொன்ன அப்போ அதை எப்படி தெரிந்து கொள்ளுவது கஷ்டப்பட்டது இந்த மண்பாண்டம் உருவானதற்கு காரணம் அந்த மாதிரி பார்த்து தெரிந்து கொண்டு விடலாம் இந்த உலகத்தை பண்ணச்சே பார்க்கணும் தெரிந்து கொள்ள முடியாது அப்ப சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாந்தத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வேதாந்தமானது என்ன சொல்லிட்டு என்ன இருந்தது தெரியுமோ சதேவசோம் சத்து மட்டுமே இருந்ததுன்னு தெரிஞ்சு சத்து மட்டுமே இருந்ததுன்னா உலகிற்கு காரணமான பொருள் சத்து இருந்த பொருள் உள்ள பொருள் உண்மை பொருள்ன்ற அளவுல ஞானம் வந்ததே ஒழிய அதுக்கு மேல எந்தவித குவாலிபிகேஷனும் எந்தவித குவாலிட்டிஸையும் அது சொல்லலை படியாக இன்னொரு இடத்துல ஆராய்ந்து பார்த்தார்கள் ஆராய்ந்து பார்த்த போது பிரம்மம் என்கிற வார்த்தையால சொல்லி அர்த்தம் அந்த பெருசுன்னு சொன்னா அதற்கு ஞானம் உண்டா இல்லையான்னு தெரியுது அந்த தெளிவில் இன்னொரு இடத்துல பார்த்தார்கள் பார்த்தபோது ஆத்மா அப்படின்னு தெரிவித்தார்கள் ஆத்மான்னு சொன்னா ஞானம் இருக்கிற பொருள்னு தெரிஞ்சு போச்சு வாயுவ னா அக்னியா பிரம்மாவா ருத்ரா நாராயணனா ஒன்னும் தெரியல அப்போ மகோபனிஷத் முதலான உபனிஷத்துக்கள் என்ன காட்டி அதுதான் நாராயணன் என்கிற தத்துவம் ஏகோஹவை நாராயண ஆசீத்து ந பிரம்மா நேசானஹா ஒன்றுமே இல்லாத போது நாராயணன் மட்டுமே இருந்தான் பிரம்மாவும் இல்லை ஈசானனும் இல்லை ஆக சச்சப்தத்தாலே சொல்லப்பட்டவன் நாராயணன் பிரம்மசப்தத்தாலே சொல்லப்பட்டவன் நாராயணன் ஆத்மசப்தத்தாலே சொல்லப்பட்டவன் நாராயணன் நாராயண சப்தத்தாலே சொல்லப்பட்டவனும் நாராயணனே என்று காட்டக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது இந்த ஸ்ரீவை குண்டஸ்தவத்திலே பகவானுடைய பரத்வத்தை அபாரமாக வர்ணித்து காட்டியிருக்கிறார் இப்படி பல ஸ்லோகங்கள் அதற்கு பிறகு பரமபதத்தினுடைய வர்ணனமாக அமைந்திருக்கிறது ஆக இது பரத்வே பரத்வம் பரத்வே பரத்வம் பேர் அதற்கும் மேற்பட அவதாரே பரத்வம் அவருடைய அவதார காலத்திலே மனுஷம் காட்டப்படுறது இதுக்கு முழுக்க ஒருத்தவேஷை அதிவிருத்தாமதாபைத்த சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவ அவதாரம் என்ன ஆச்சரியமான கேள்விகளை கேட்டுருக்க நீ ராமனாக பிறந்தாயே அந்த இடத்துல அற்புதமான கேள்வி அதை மாத்திரம் விண்ணப்பம் பண்றேன் கிஞ்சன ராகவத்வே மாயா மிருகா மாயா மிருகாத் அவதாரம் பண்ணி இருந்த காலத்துல நீ மாயமான் பின்னால போன அது எதனாலன்னா மனுஜத்துவாத்து ஒரு மனுஷியனா இருக்கக்கூடியவனுக்கு அவ்வளவுதான் ஞானம் இருக்கும் அதனால அது தெரியாத பின்னால போன ஒத்துக்கிறேன் அதற்கு மேற்பட சீதா வியோக விவசகா சீத்தையை பிரிஞ்சு கல்லே கண்டையா மரமே கண்டையா மட்டையை கண்டையா செடியை கண்டையா கொடியை கண்டாயா கோதாவரியை கண்டாயா யார் யார் பார்த்தீர்களா பார்த்தீர்களான்னு எப்படி அழுது கொண்டு வந்திருக்கிறாய் இந்த துக்கத்தின் போது இந்த அழுகையும் போது இந்த வருத்தத்தும் போது நீ என்னமா என்ன பரகதி ஜட்டாயுக்கு எப்படி மோட்சம் கொடுத்திருக்க முடியும் ஒரு மனுஷனாய் இருந்து மனுஷிய பாவனைக்கு சேர நீ அழுதாய் மனுஷனாய் இருந்து மனுஷிய பாவனைக்கு சேர அஜ்ஞானிய போல மாயமான் பின்னால போனாய் அப்படி இருக்கக்கூடிய நீ என்னமாய் மோட்சம் கொடுத்திருக்கிறாய் என்கிற கேள்வி என்னால் அப்படிப்பட்ட நிலையிலே பகவான் தன்னுடைய பரத்வத்தை அவதார காலத்திலேயும் கூட ஒழிக்க ஒண்ணாமல் அமைந்திருக்கக்கூடிய நிலை அதத்தான் திண்ணன் வீடு முதல் முழுதுமா எண்ணின் மீ என்று அந்த திருவாய்மொழியிலே காட்டினதை இரண்டாவது ஸ்தபத்தில் கூறத்தாழ்வான் அற்புதமாக காட்டியிருக்கிறார் அதுக்கு மேல ஏழு சாலவருஷங்களை குலபருவத்தங்களோட சேர்த்து நீ துளைத்திருக்கிறாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் அனுகுணமாக பல ஸ்லோகங்கள் அனுகிரகித்தருக்கூடியது ஸ்தவம் ஆக ஆழ்வார் இரண்டாவதாக காட்டின அவதாரே பரத்வத்தை ஆழ்வானும் கூட இரண்டாவதாக காட்டியிருக்கிறார் மூன்றாவதாக சுந்தரபாகுஸ்தவத்தில கடைசியில தெரிவிக்கக்கூடிய விஷயம் அதாவது எம்பெருமானே அயோத்தியிலே அமைந்திருந்தவையான புல் பூண்டு செடி கொடிகள் கர்மயோகம் சரைவு நோக்கி போனாய் அப்ப ஒன் பின்னால அங்கிருந்த ஜனங்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு சென்றாய் அதோட நிக்கல அங்கிருந்த பசு எல்லாம் வந்தது அங்கிருந்த கன்றுகள் எல்லாம் வந்தது ஆவு மழுதா அன்ற கன்று மழுதா கிள்ளையோடு பூவை எழுதா கிளர் மாடத்து உள்ளுறையும் பூசை எழுதா உருவரியா பிள்ளை எழுதா என்று கம்பர் காட்டுகிறார் ராமனை பிரிந்த போது எதெல்லாம் அழுததோ அதெல்லாம் ராமன் பின்னாலேயே புறப்பட்டு சென்றதான் கடைசியில் ராமவிராமன் என்ன பண்ணினான் அவற்றுக்கு கர்ம ஜான பக்தியோகங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவற்றுக்கு சாந்தானிக்க லோகம் என்று உயர்ந்ததான பரமபதத்துக்கு சமானமான ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருதல் இல்லாத மோட்சம் காட்டப்படுகிறது அந்த லோகத்தை கொடுத்தான்னு சொல்லுகிறபடியாலே இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் அனவதரவன மேல் பிரமேயம் அப்படி பார்க்கிற பொழுது மூன்றாவதாக ஆழ்வார் காட்டின மோட்சம் கொடுக்கிறவன் எம்பெருவான் என்னும்படியான அந்த அர்த்தத்தை அதனாலே அவன் மேம்பட்ட தேவ பெருமாளுக்காக சாதித்ததாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அற்புதமான நிர்ணயம் भगदेरिशु नोति चेत हस्तिधा न देवराजम कयर स्थिति ओन्न मिले வேத வேதாந்தங்களை ஒருத்தனால படிக்க முடியல அதிகரிக்க முடியல அதனால பகவத் பரத்வத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை பகவான் மேம்பட்டவன் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்டவன் என்ன நிர்ணயம் பண்ணிக்கொள்ளலாம் என்னால் அதனால பகவான் பரதத்துவம் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட எங்க தேவ பெருமாளை திருவத்தி மாமலையிலே வந்து என்ன தோத்தி விடும் இவன்தான் பரதத்துவம் இவன் பரதத்துவம் சேவ தான் சோதி வாய் திறந்து சொல்ல வேண்டியதில்லை அகமேவ பரன் தத்துவம் அவனை சேவிக்கக்கூடியவர்கள் திருவாழியாழ்வானும் பாஞ்சஜன்யாழ்வானுடன் கூடி ஆதிராஜ்ய சூச்சகமான திருஅபிஷேகம் நிமிர்ந்து நின்றிருக்கக்கூடிய அற்புதமான நிலையை அவனுடைய விசால விமல வட்சஸ்தலத்தை சேவிக்கிற போதே இவன்தான் பரதத்துவம் இவன் தான் பரதத்துவம்னு நிர்ணயிக்க முடியாது ஒண்ணுமே தெரியாதவன் படிப்பறிவே இல்லாதவன் பள்ளிக்கூடம் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்காதவனும் கூட இந்த எம்பெரு நிர்ணயித்துவிட முடியும்படியான அதே வரிசையிலே தான் நாலு கடைசியில் விஷயம் சொல்லியாச்சு ஒரு ஸ்லோகத்தில் அழுவானு காட்டினார் ஸ்ரீயப்பதிவம் அதுதான் தனிப்பட பரத்வம் சொல்லக்கூடிய விஷயம் பகவான் பிராட்டிக்கு நாசன் என்பதைத்தான் தனிப்பட பரத்துவமாக சொல்லக்கூடிய விஷயம் அளவந்தார பார்த்து பரதத்துவம் ஆறுன்னு கேட்டார் திருமார் பிராட்டியினுடைய பாதத்தினுடைய அடையாளங்கள் இருக்கின்றனவோ அந்த தத்துவம் தான் மகாலட்சுமியினுடைய பாதத்தினுடைய அடையாளங்கள் எந்த தத்துவத்தினுடைய மார்பிலே இருக்கிறதோ அதுதான் பரத்தத்துவம் என்ன வேதாந்தா தத்துவ சிந்தா முரபிதுரசி எற்பாத சின்னஸ்தரந்தி என்ன பராசர பட்டர் காட்டியிருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுதோ அந்த பெருமானுடைய பரத்வம் எதனாலே ஊர்ஜிதமாகிறது என்றால் ஸ்ரீயப்பதித்துவத்தாலே அதத்தான் கடைசியில் ஆழ்வார் காட்டுகிறார் கடைசி திருவாய் மொழியிலே உனக்கேற்கும் கோலமலர்பாவை கண்பாகிய என் நண்பேயோ உனக்கு பொருத்தமாயிருக்க ஏற்கும் ஏற்கும்படியான நீயாக அமைந்திருக்கிறாய் அப்படிப்பட்ட என்பன் என்பதை பெரிய பிராட்டியாரி வைபவத்தை சொல்லக்கூடிய ஆச்சரியமான சொல்லி பகவத் ஐந்து என்பதை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் ஆண்டு விழா கமிட்டியை திருவடித்தாமி வாழிவாழ் என்று வல்லாண்டு வாடிக்கொண்டு அதற்கும் மேற்பட ஆழ்வானுடைய விசேஷ கடாட்சம் அடியின் மீது இப்படி பொழிந்திருக்கும் என்று அடியன் ஒரு நாளும் கனவு கூட கண்டது கிடையாது யோசனை கூட பண்ணது கிடையாது ஏனென்றால் ஆழ்வானுக்காக வெளியிடப்படும்படியான அந்த தபால் முதல் உரையை அடியன் பெற்றுக் இது சாட்சாத் ஆழ்வானுடைய பிரசாதமாக அடியேன் கொள்ளுகிறேனே ஒழிய அடியனுக்கு எந்த விதமான தகுதியோ ஒரு நியாயமோ இருப்பதாக அடியனுக்கு எதுவும் தோற்றவில்லை மகனியர்கள் அபிமானித்தார்கள் ஆழ்வான் அனுகிரகித்தார் அப்படிப்பட்ட ஆழ்வானுடைய அனுகிரகத்துக்கு அனுகுணமாக அந்த ஆழ்வானுடைய அனுகிரகம் தொடர்ந்து அடியன் மீது அமைந்திருக்க வேண்டும் என்று ஆழ்வான் திருவடித்தாமரைகளிலேயும் ஆழ்வானுடைய அடியவர்களான உங்களுடைய திருவடித்தாமரைகளிலேயும் பிரணாமத்தை தெரிவித்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமிக்கு அடியனுடைய கிருதஜிதா மான பிரிவித்துக்கொண்டு சமிக்கும்படியான பிரார்த்தனையோடு விநியாசத்தை நிறவுறுத்துகிறேன்